ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வேதத்தில் சொல்லக்கூடியதான ஒரு முக்கியமான உபாதத்தை பார்த்துன்னு வரும் அப்படி சிருஷ்டிகர்த்தாவான பிரஜாபதியினுடைய புண்ணு சீதா சாவித்ரின்னு பேர் அவளை சோமராஜாவுக்கு விவாகம் செய்து வைக்கிறார் ஆனால் அந்த விவாகமானது வெற்றிகரமாக இல்லாமல் ஏதோ காரணத்தினாலே தம்பதிகளுக்குள்ள கலகங்கள் ஏற்பட்டு அந்த பொண்ணும் பிறந்தாத்துக்கு வந்துடுச்சு அப்போது பிரஜாபதி நீ உன்னை எப்படி அவனை அலட்சியப்படுத்தலாம் கவலைப்படாது கோர்ட்டு இருக்கு அப்படி சொல்லல பிரஜாபதி கவலைப்படாது தைரியமாயிரு நிறைய உபாயங்கள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது மந்திர பலத்தினால அடைய முடியாதது எதுவுமே இல்லை கவலைப்படாது கல்யாணம்ங்கிறது ஸ்திரீகளுக்கு ரொம்ப முக்கியம் உனக்கு அனைத்துமே பர்த்தா தான் கணவரை நிந்திச்சுட்டோ கணவரை உதாசீனப்படுத்தி எந்த பெண் வந்தாலும் அவளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையாது அப்படி இருக்கப்படாது நான் அதற்கு ஒரு உபாயம் பண்ணித்தரேன் கவலைப்படாதேன்னு அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லி அந்த பிரஜாபதியானவர் தஸ்யா உகஸ்தரமலங்காரங்கல்பயித்வா ஒரு வாசனை குங்குமத்தினால ஒரு யந்திரம் மாதிரி ஒன்று போட்ட ஒரு யந்திரம் மாதிரி வச்சு தசஹோதாரம் புரஸ்த அந்த யந்திரத்திற்கு கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு தசஹோத்துரு மந்திரம் அப்படின்னு வேதத்தில் இருக்குது சித்தி சுருகு சித்தமாஜி வாக்வேதிஹி அப்படின்னு ஆரம்பமாகற அந்த மந்திரத்திற்கு தசஹோத்து மந்திரம்னு பெயர் அதே கிழக்கு பக்கம் நின்றுண்டு சொல்லி சதுரஹோதாரம் தட்சிணதா தெற்கு பக்கம் நின்று கொண்டு சதுர்ஹோத்தர் மந்திரத்தை சொல்கிற பித்திவீஹோதா அ தௌரத்வரியுன்னு ஆரம்ப மாற மந்திரம் பஞ்சகோதாரம் பச்சாத் பஞ்சகோத்திரு மந்திரம்னு இருக்கு மேற்கு பக்கம் நின்று கொண்டு அக்னிர்ஹோதா அ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான பஞ்சகோத்துருமிரத்தை சொல்லி ஷட்ஹோதாரமுத்தரத வடக்கு பக்கம் நின்று கொண்டு சூரியன் தேச்சு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான ஷட்ஹோத்து மந்திரத்தை சொல்லி சப்தகோதாரமுபரிஷ்டாத் அந்த யந்திரத்தினுடைய மேற்கே நின்று கொண்டு சப்தஹோத்ரு மந்திரத்தை சொல்கிறார் மகாஹிரஹோதா ஆ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான சப்தஹோத்ரு மந்திரம் அதை சொல்லி மேலும் சம்பாரைச் சத்னிபிஷ் சேலங்கிருத்தியா சம்பார மந்திரங்கள் அக்னிரஜுர்பிஹி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான மந்திரத்தையும் பத்னிபிஷ்ட சேனேந்திர அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான மந்திரம் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி உபஸ்தானம் செய்து அந்த யந்திரத்திலிருந்து அதை இட்டுவிட்டார் நெத்தியில பிரஜாபதி ஸ்தாகரம் அப்படின்னா தாவரத்திலிருந்து தயாரித்த ஹரித்ரா அந்த திலகத்தை நெத்தியில் இட்டுவிட்டு அதை பொண்ணு கிட்ட கொடுத்து இதை தினமும் நெத்தியில் இட்டுக்கோ உன்னுடைய பர்த்தா உன்னிடத்தில் பிரியமாக இருப்பார் அப்படின்னு தைரியம் சொல்லி ஆசியார்த்தம் வவ்ராஜா தைரியம் சொல்லி அந்த குழந்தைய அனுப்பிச்சு வச்சார் புக்காத்துக்கு அந்த பொண்ணும் சோமராஜா அவனுடைய ஆத்துக்கு போனாள் தாகும் ஹோ தீக்ஷோ வாசா அவளை பார்த்த உடனே சோமராஜா வாவா வா உள்ளவா எங்கே போனேன் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியமாக கூப்பிடுறார் சோமராஜா உபமாவர்த்துவேதி தகும் ஹோ அப்படி கூப்பிட்ட உடனே அவளுக்கு ரொம்ப மனசு நிறைஞ்சு போச்சு அந்த சீதா சாவித்திரிக்கு அவளை உள்ளே அழிச்சின்னு போய் பிரியமாக விசாரித்து இங்கே போனேன் பிறந்தாத்துக்கு போனையா அப்பா சௌக்கியமாக இருக்காளா அம்மா சௌக்கியமாக இருக்காளான்னு விசாரிக்கிறார் சோமராஜன் அந்த ஸ்திரீகளிடத்தில் எப்படி விசாரித்தால் அவர்களுக்கு பிரியமாக இருக்குமோ அப்படி விசாரிக்கணும் இதையெல்லாம் புருஷர்கள் கற்றுக்கொள்ள கற்றுக்க வேண்டிய விஷயம் வெளியில் போய்ட்டு வந்தால் புருஷர்கள் வெளியில் போய்ட்டு வந்தால் ஸ்திரீகள் விரும்புவான் வெளியில் போயிட்டு வந்தால் எல்லாமே நம்மள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பான் ஆசைப்படுவான் ஏன்னா ஸ்திரீகள் அப்படி இருப்பவர்கள் ஒன்றும் கடைக்கு போய்ட்டு வந்த ஸ்திரீகள் இடத்துல எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு தான் கேட்பான் அப்படி கேட்ட உடனே அவள் நான் இங்கேருந்து போனேன்னா உடனே எழுத்தாத்து மாமியும் கூட வரேன்னா ரெண்டு பேருமாக போனோம்னு அப்படி ஆரம்பிச்சிடுவா பூராவும் சொல்லிதான் முடிப்பாவான் அவர்களுக்கு அப்படி பழக்கம் ஸ்திரீகளுக்கு எந்த விஷயத்தையும் முழுமையாக விரிவாக சொல்லியே பழக்கம் அங்கே கடையில் போய் அங்கே பேசி கொண்டது அங்கு நடந்தவைகள் திரும்ப வரும்பொழுது நடந்தவைகள் அவ்வளவையும் சொல்லிதான் முடிப்பா ஸ்திரீகள் அப்படி அவர்களுக்கு பழக்கம் புருஷர்களுக்கு அப்படி பழக்கம் முடியாது வெளியில் போய்ட்டு வந்தால் போயிட்டு வந்த காரியம் ஆச்சா ஆ எல்லாம் ஆச்சு ஆச்சு அப்படின்னு மேற்கொண்டு வேலைக்கு போயிடுவான் ஏன்னா புருஷர்களுக்கு பகவான் ஈஸ்வர சிருஷ்டியே அப்படிதான் ஆகையினால தான் புருஷர்களும் ஸ்திரீகளும் சமம் ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு பேச்சு வழக்கில் வேணா ஒத்து வருமே தவிர ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அந்த வித்தியாசங்களை புரிஞ்சுண்டு எப்போ எப்படி பேசணுமோ அப்படி பேச கற்றுக்கணும் புருஷர்கள் எப்போ எதை கேட்கணுமோ அதை கேட்க கற்றுக்கணும் ஸ்திரீகள் இதையெல்லாம் தான் நமக்கு இந்த வேதம் சொல்லிக் கொடுக்குறது இந்த இடத்துல வேதம் சொல்றது உபமாவர்த்துவேதி தகம்ஹோ வாசா போகந்த மாதன் மக்ஷ்வா எத்தே பானாவிதி அப்படிவான்னு சொல்லி உட்கார்ந்து இங்கே ஆற்றுக்கு போயிட்டு வந்தியா அப்பா சூக்கியமாக இருக்காளா அம்மா சூக்கியமாக இருக்காளான்னு விசாரித்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் பிறந்தாத்த பற்றி பேசணும்னு பெண்கள் ரொம்ப ஆசைப்படுவான் அப்படி விசாரிக்க கற்றுக்கணும் அதுதான் சோமராஜா பண்ணுற நீ எப்போ வருவேன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இப்படியெல்லாம் சொல்லணும் எதிர்பார்க்குறோமோ இல்லையோ சொல்லி வைக்கணும் நீ ஊருக்கு போயிட்ட வீடே வெறிச்சோடி போய்ட்டுது நீ எப்போ ஒருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தே அப்படின்னு அவளுக்கு பிரியமாக உள்ள வார்த்தைகளை பேசி அவளுடைய கையில் ஒன்று கொடுத்தார் சோமராஜர் எத்தே பானாவித்தி தா உஹத்ரீன் வேதான் தஸ்மாதுஹஸ்திரி ஜோபோகமை வஹார்த்தே அப்படி கையில் கொடுத்தோ இந்த வேதங்களை நீதான் பாதுகாக்க என்ன வீட்டில் உள்ளவர்கள் வீட்டில் உள்ளவள் நீதானே நீ தான் இதை பாதுகாத்து ஜாகிரதையாக வச்சுக்கணும் நான் சொல்கிற பொழுது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சோமராஜா அந்த பொன்னனிடத்தில் மனைவியின் இடத்துல கொடுத்த சீதா சாவித்திரியின் இடத்துல கொடுத்தார் மு வேதங்களை அப்படின்னு இந்த சரித்திரத்தை சொல்லி அதற்கு என்ன உபாயத்தை சொல்லணும்னு வேதம் சொல்கிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்